तापत्रय சச்சிதானந்த விஷோத்பதித்தவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும்துருத்த ஜிஜாசுயம் பரச்சநுப்பய பிரபுர் யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்தியினுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் படித்து கொண்டிருக்கோம் ராஜா கேட்டார் அதாவது நிமி சக்கரவர்த்தி கேட்டார் இந்த உலக வாழ்க்கையில் மனசை செலுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த மாயை எப்படி கடக்க முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் துன்பத்தை நீக்கிறதுக்காகவும் இன்பத்தை அடையறத்துக்காகவும் இந்த ஜனங்களெல்லாம் நிறைய கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த கர்மாவனுடைய பலனெலாம் எப்படி ஏற்படுறதுங்கிற தெரிஞ்சுக்கணும் ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம அடையக்கூடிய செல்வத்தினால சம்பாதிக்கிற பொருளால் இந்த வீடு குழந்தைகள் மனைவி மக்கள் இதெல்லாம் நம்ம என்ன தான் அடைஞ்சாலும் அதில் என்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம்னர் ஆகவே இந்த வாழ்க்கையை நீ என்னன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த கர்மத்தினால் அடையக்கூடிய இந்த வாழ்க்கையை சுகத்தையெல்லாம் அழிவுடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு சமமாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் நமக்கு மேலாக இருக்கிறவர்களை பார்த்தாலும் எப்படி ஒரு ராஜாக்களுக்கு பொறாமை அவர்களை குறை சொல்கிறதுங்கிறது இருக்கோ அது மாதிரி இதுவும் அப்படி தான் இந்த வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்குது எவ்வளோ சுகத்தை அடைஞ்சாலும் மனசுக்கு நிறைவு வர்றதில்லை இந்த புலநின்பங்கள் மனநிறைவை கொடுக்கறதில்லன்னு புரிஞ்சுக்கணும் ஆக இந்த வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கிண்டு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எனவே அதாவது இந்த வாழ்க்கையில் உண்மையான சுகங்கிறது நமக்கு இல்லாததுனால அது என்னென்னு தெரிஞ்சிக்க முடியாததுனால நல்ல ஒரு குருக்கிட்ட போய் சரணாகதி பண்ணணுங்கிறார் தஸ்மாத்து குரும் பிரபத்யேத எனவே குருவை சரணாகதி பண்ணணும் யாருன்னா உண்மையான சுகம் எப்படி இருக்குது சுவாமிஜி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசையோட ஜிக்ஞாசுகு ஜிக்யாசுகுகுன்னா அறிய விருப்பம் உடையவன் அர்த்தம் உண்மையான இன்பம் எப்படிப்பட்டது அதை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத அறிய விரும்புகிறவன் என்ன பண்ணணும் உத்தமம் ஸ்ரேயா ஜிக்னாசுகுகுன்னு போடுறார் மேலான ஸ்ரேயஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவன் குருக்கிட்ட போகணும் எப்பேற்பட்ட குரு குருவுக்கு லக்ஷணம் சொல்கிறார் பரேஷாப்தேச்ச நிஷ்ணாத்தம் அதாவது பரேஷாப்தேன்னா பரவித்யா பிரம்ம வித்யாவில் நல்ல பாண்டித்யமுடையவர் நல்ல ஞானமுடையவர் அதன்படி வாழ்கிறவர் பிரம்மணி உபசமாசிரயம் அந்த பிரம்மன்லையே ஒடுங்கியிருப்பவர் அதாவது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்னு அர்த்தம் இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்கிறத இப்படி சொல்கிறார் நன்றாக சாஸ்திரம் படிச்சு ஆசைய பாவங்கள்லாம் இல்லாத எப்போவுமே பிரம்ம தியானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குருவை உத்தமமான ஸ்ரேயஸை விரும்புகிறவன் சரணாகதி பண்ணணும் எதுக்காக நான் சார்ந்திருக்கணும்னு அர்த்தம் சரணாகதி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அவரை சார்ந்திருந்து உத்தமமான ஸ்ரேயஸுக்கான அதாவது மேலான பேரின்பத்திற்கான வழிமுறைகளை மேலான பேரின்பம் என்றால் என்ன அதை அறிவது எப்படி அதை பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்காக குருநாதரை சார்ந்திருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் பிரபுத்தர் என்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்திக்கு அழகான ஸ்லோகம் இது நன்றாக நாம் ஞாபகம் வச்சுக்கணும் தஸ்மாக குரும் பிரபத்தியே திஜ்ஞா சுஸ்ரேயுத்தமம் பிரம்மண்யபசமாசிரயம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்